ஆசையேக்குனேந்திரீபோட்டாதிவத்மா ஜடைத்தைர் ஆசையே பதீனீபோட்டிவ் ஆத்மா ஜடைத்தைர்னா இந்த ஸ்லோகம் ஆத்மா ஒன்றே அனைத்தையும் விளக்க வல்லது எதுவும் ஆத்மாவை விளக்க வல்லது அல்ல அதுவே சாரம் ஆத்மா ஒன்றே அனைத்தையும் விளக்க வல்லது பிரகாசப்படுத்துகிறது மற்ற எதுவும் ஆத்மாவை விளக்க வல்லவை அல்ல ஸ்லோகம் எப்படி போருகிறது பாருங்க ஆத்மா ஏக்கா புத்தியாதி இந்திரியாணி அவபாசயதி ஆத்மா அவபாசைய தேக்கான்னு இருக்குது ஸ்லோகத்தை இப்படி படிக்கணும் ஆத்மா ஏக்கா ஏகா ஆத்மா ஆத்மா ஒன்றே சூரியன் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி ஆத்மா ஒன்றே புத்தியாதி இந்திரியாணிஹி புத்தி முதலானவைகளையும் அதாவது அந்தக்கரணத்தையும் அர்த்தம் அந்தத்தையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதான அந்தக்கரணத்தையும் இந்திரியாணி கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து இந்திரியங்களையும் அவபாசயதி அவபாசையத்தின்னா என்ன அர்த்தம் பிரகாசப்படுத்துகிறது அவபாசயத்தி தைஹி ஜடைஹி ஆத்மா ந அந்த ஜட ஆத்மா விளக்கப்படுகிறதில்லை நான் புத்தியை அறிகிறேன் அறிகிறேன்னா என்ன புத்தியை அறிவதே விளக்கமாகிறது புத்தியை விளக்குவதாகிறது புத்தி என்ன அறியலை நான் புத்தியை அறிகிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா எனக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியாதுன்னு தெரியும் அப்படிங்கிறபோது இந்த தெரியும் தெரியாதுங்கிறது புத்திக்கு சேர்ந்தது ஆனால் புத்தியில் என்ன தெரியும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியுங்கிற போது புத்தியை நான் விளக்கிறேன்னு அர்த்தம் புத்தியில் உள்ள அறியாமையையும் நான் விளக்குகிறேன் புத்தியிலுள்ள அறிவையும் நான் விளக்குகிறேன் ஆதின்னு போட்டுட்டார் ஆக எல்லாவற்றையும் நான் அழிகிறேன் விளக்குகிறேன் அப்புறம் இந்திரியாணி இந்திரியாணின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐ இல்யூமின் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ்யூமின் மீ முடியாது அது நடக்காது கண்களை நான் ஒளிர்விக்கிறேன் கண்கள் என்னை ஒளிர்விக்காது கண்களை நான் விளக்குகிறேன் கண்கள் பொருளை விளக்குகிறது ஒளியை புரள புறத்தில் உள்ள புத்தகத்தை விளக்குகிறது கண்ணை உள்ளிருந்து நான் விளக்குகிறேன் என்னை எதுவும் விளக்குவதில்லை ஸ்வயம் பிரகாஷா ஏற்கனவே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் யம்பிரகாஷா இதெல்லாம் பதினெட்டாவது ஸ்லோகத்துலேயே இருக்குது பதினெட்டு ப பதினெட்டு இருபது இந்த ஸ்லோகங்களில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் நாள் இல்லையா சரி ஸ்வயம் பிரகாஷத்தே ஹியாத்மா மேகாபாயேம் சுமான் நாலாவது ஸ்லோகத்துலேயும் இருக்கு இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் இங்கே பாருங்க தீபகா கட்டாதிபத்து குடம் விளக்கு எப்படி குடத்தை விளக்குகிறதோ எப்படி புஸ்தத்தையும் போட்டுக்கலாம் தீபகான்னா விளக்கு கட்டாதிபத்துன்னா குடங்களைப் போல குடம் முதலியவைகளைப் போல விளக்கானது குடம் முதலியவைகளை எவ்வாறு விளக்குகிறதோ அப்படி விளக்கானது குடம் முதலியவைகளை எவ்வாறு விளக்குகிறதோ அப்படி அப்படி ஸ்வாத்மா சுவாத்மா ஜடேஸ்தைஹி ந அபாசியத்தை ஆத்மா சுவாத்மானாலும் ஆத்மான ஒன்றுதான் ஸ்வாத்மா ஸ்வ ஆத்மா ஸ்வாத்மா சுவாத்மா தன்னுடைய ஆத்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது நேர் இது பஞ்சதேசிக்கு நேர் மாறி இப்போ அங்கே நேற்றுக்கு ஸ்வத்வம் ஆத்மத்துவம் ரெண்டும் ஒன்று தான் சேர்த்து சொல்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு அது சொல்கிறீங்க ஸ்வாத்மாங்கிற ஸ்வத்வம் ஆத்மம் ஆத்மான்னு சொல்கிறது இல்லை ஸ்வ அது சொல்லுவாள் ராகுவின் தலைன்னா ராகுனாலே தலைன்னு அர்த்தமாக ராகுவின்னாலே தலைங்கிற போது ராகுவின் தலை அப்படின்னு சொல்கிறது தேவையில்லாத சொல்லும்பாங்க ராகுனாலே தலைங்கிற அர்த்தந்தான் பாம்பு உடல் மனித தலை அது ராகு மனித உடம்பு பாம்பு தலை கேது ஆகையினால அதுக்கு அப்படி சொல்கிறது ஒன்று ராகு சிரவது ஸ்வாத்மா தைகி ஜடைஹி ந அவபாசியத்தே அந்த ஜடபதார்த்தங்களால் அது விளக்கப்படுவது இல்லை அப்போ ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா ஆத்மா சர்வ பிரகாஷா ஆக இந்திரியங்களை அது பிரகாசப்படுத்துகிறது ஆனால் எதனாலும் அது பிரகாசப்படுத்தப்படுவதில்லை விளக்கு குடம் முதலானவைகளை விளக்குவது போல ஸ்லோகத்தில் விஷயம் இதாக இருக்குது ஆத்மா ஒன்றே புத்தி முதலான அனைத்து இந்திரியங்களையும் பிரகாசப்படுத்துகிறது ஒளிர்விக்கிறது தீபகா கட்டாதிவத்து விளக்கு குடம் முதலியவைகளை விளக்குவதைப் போல தைஹி ஜடைஹி அந்த ஜடபதார்த்தங்களால், பதார்த்தங்களால் ஸ்வாத்மா ஆத்மாவானது ந அவபாசியத்தே ஒளிர்விக்கப்படுவதில்லை அவ்வளோதான் விஷயம்